வணக்கம் மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினியின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபை சார்பில் சர்வதேச குடும்ப தினம் மே பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இரண்டு கேரளாவின் வயநாடு வர்ணவிலங்கு சரணாலயத்தில் அதிக அளவு புலிகளின் எண்ணிக்கை உள்ளது மூன்று ஐ எனும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலின் முதல் பெண் போட்டி நடுவர் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீராங்கனை லக்ஷ்மி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 உலக உயர் ரத்த அழுத்த தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு லோக்பால் மற்றும் லோக் ஆயுப்தா சட்டம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது மூன்று விக்கிபீடியாவின் அனைத்து மொழி பதிப்புகளையும் எந்த நாடு தடை செய்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி